காலை வெளிச்சவம் அதிகாரம் 5, ஒன்று முதல் மூன்றாம் வசனங்கள் காத்தல் பாகம் 2 நேற்று நாம் என்பவம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றில் உள்ள யாவே தேவன் கொடுத்த கட்டளையை பார்த்தோம் அவர் இஸ்ரேல் மக்களின் மத்தியில் வாசம் செய்ததால் எந்த ஒரு தீட்டும் அந்தாதபடி பாளையம் பாதுகாக்கப்பட வேண்டியிருந்தது பாளையத்தை விட்டு விலக்கி வைக்கப்பட வேண்டிய மூன்று வகையான தீட்டுகளை தேவன் குறிப்பிட்டார் அதில் முதலாவது குஷ்டரோகம் உள்ள ஒரு நபர் இதை எபிரேய மொழியில் சராத் என்று கூறுவார்கள் இன்று நாம் அந்த முதல் வகையை தொடர்ந்து பார்ப்போம் இதை வெறும் வரலாறாக மட்டுமல்லாமல் நம் இருதயத்திற்கான ஒரு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளுவோம் உள்ள ஒரு நபர் வெறும் சருமத்தில் கருதப்படவில்லை ஆசாரியர் அந்த நபரின் சருமத்தை மிகவும் கவனமாக பரிசோதிப்பார் லிவியராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் சருமத்தில் ஏற்படும் வீக்கம் பிரகாசமான தழும்புகள் வெள்ளை நிற புள்ளிகள் செதில்களாக புண்கள் மற்றும் சருமத்தை விட ஆழமாக பரவக்கூடிய தொற்றுகள் ஆகியவற்றை பற்றி விவரிக்கிறது சில நேரங்களில் அந்த நபர் சில நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு மீண்டும் பரிசோதிக்கப்படுவார் அந்த தழும்புகள் பரவினாலோ அல்லது ஆழமான பாதிப்பை காட்டினாலோ ஆசாரியர் அந்த நபரை தீட்டுள்ளவர் என்று அறிவிப்பார் அப்படி தீட்டுள்ளவர் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாவை தேவன் வாசம் செய்யும் மைய பகுதியிலிருந்து விலக்கி அவர் பாளையத்திற்கு வெளியே அனுப்பப்படுவார் இது முக்கியமான அந்த நபரை தண்டிப்பதற்காக அல்ல பாளையத்தின் பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காகவும் மக்கள் தீட்டாக்கி விடாமல் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் இது செய்யப்பட்டது அது பார்ப்பதற்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிந்திருக்காது ஆனால் தேவனின் பாளையம் பரிசுத்தமானது என்பதால் அவன் அதை அலட்சியப்படுத்த முடியாது அவன் கண்டிப்பாக ஆசாரியரிடம் செல்ல வேண்டும் ஆசாரியர் அவனை தீட்டுள்ளவன் என்று அறிவிப்பார் அந்த அறிவிப்பு அவனுடைய அன்றாட வாழ்க்கையே மாற்றிவிடும் அதன் பிறகு அவன் தன் குடும்பத்துடன் பாளையத்திற்குள் வாழ முடியாது ஆசாரிப்பு கூடாரத்தின் அருகில் நடக்கும் ஆராதனை கூட்டங்களில் அவன் இனி சாதாரண வாழ்க்கையில் அனுப்பப்படுவான்மம் விளக்குவது போல குஷ்டரோகி பெரும்பாலும் தன் நிலைமையை வெளியிரங்கமாக காட்ட அவன் தன் மீதுள்ள தீட்டின் அடையாளத்துடனேயே வாழ்ந்தான் மற்றவர்கள் தீட்டாகிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை அவன் எச்சரிக்கவும் செய்தியையும் தாங்கி நின்றது யாவை தேவன் வாசம் செய்யும் பரிசுத்தமான இடத்தின் அருகே தீட்டு தங்கி இருக்க முடியாது பாளையம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் தீட்டை கையாண்டுத்தான் ஆக வேண்டும் இது பாவத்தை பற்றிய ஒரு வலுவான சித்திரமாக மாறுகிறது தோன்றும் ஒரு பிரகாசமான புலியை போல பாவம் பெரும்பாலும் தோன்றும் ஒரு தீங்கும் இல்லாதது போல தோன்றும் ஒரு மறைமுகமான ஆசை எளிதாக தோன்றும் ஒரு சிறிய சமரசம் ஆனால் சராத் குஷ்ட ரோகத்தை போலவே அது பரவ தொடங்கினால் அது எல்லாவற்றையும் தீண்ட விடும். மதில் தொடங்குவது பேச்சாக மாறலாம் பின்பு பழக்க வழக்கங்களாக மாறலாம் அது மாறிவிடும். இதே விவரிக்கிறார் இச்சையானது கர்ப்பத்தறிந்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது அதனால் தான் வேதம் பாவத்தை ஒரு சிறிய கீரலாக கருதுவதில்லை தேவன் அதை தடுத்து நிறுத்தாவிட்டால் பரவிக்கொண்டே இருக்கும் ஒரு வியாதியாகவே அது கருதுகிறது அப்பொழுது வெண்மையாவேன் என்று கதறினார் தாவிது ஒரு சாதாரண திருத்தத்தை கேட்கவில்லை அவர் சுத்திகரிப்பையே கேட்டார் பாவத்தின் படியில் இருக்கும் மனிதனின் நிலையை விவரிக்கும் பொழுது ஏசாயவும் அதே ஆவியில்தான் பேசுகிறார் தலை முழுவதும் வியாதியாய் இருக்கிறது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை பாவம் என்பது வெறும் ஒரு சட்டத்தை மீறுவது மட்டுமல்ல பாவம் என்பது ஒரு மனிதனை முழுவதுமாக சீரழிப்பது ஆசாரியர் சருமத்தை பரிசோதித்து சுத்தமா அல்லது தீட்டா என்று அறிவிப்பதை போலவே யாவை தேவன் நம் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் யாவே ஆகிய நானே இருதயத்தை அவரிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது குஷ்டரோகி பாளையத்திற்கு வெளியே இருக்க வேண்டியதற்கும் இதுவே காரணம் யாவே தேவன் தம் மக்களுக்கு மத்தியில் வாசம் செய்கிறார் என்றும் மைய பகுதியில் தீட்டு தங்கி இருப்பதை அவர் அனுமதிக்க மாட்டார் என்றும் தெளிவாக கூறுகிறார் இதே கூறுகிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது பாவம் நம்மை பிரிக்கிறது அது தேவனின் பிரசனத்திலிருந்து இருதயத்தை விலக்கி தள்ளுகிறது அது தூரத்தையும் வறட்சியையும் பயத்தையும் கொண்டு வருகிறது அநேகர் தேவனை விட்டு தூரமாக இருப்பதை போல் உணர்கிறார்கள் ஆனால் அதற்கான காரணம் அவர்களுக்கு தெரிவதில்லை பெரும்பாலும் அதற்கான காரணம் தேவன் விலகி சென்றார் என்பதல்ல பாவம்தான் ஒரு சுவரை உருவாக்கிவிட்டது என்பதே ஆனால் நியாயப்பிரமாணம் பிரிவினையோடு முடிந்து விடவில்லை சுத்திகரிப்பதற்காக ஒரு வழியையும் வழங்கியது ஒரு குஷ்டரோகி குணமடையும் வெளியிலேயே தங்கி இருக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல திரும்பி வருவதற்கான ஒரு பாதை இருந்தது ஆனால் ஒரு தேவனின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பாதை சுத்திகரிப்புக்கு ஒரு பரிசோதனை மற்றும் மீட்கப்பட்டதற்கான ஒரு அறிவிப்பு ஆகியவை தேவைப்பட்டது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தீட்டு என்பது கடுமையானது ஆனால் இரக்கம் உண்மையானது என்பதை நியாய பிரமாணம் போதித்தது பின்னர் புதிய ஏற்பாடு இந்த சித்திரத்தை இன்னும் விரிவாக திறக்கிறது இயேசு மிகவும் அதிர்ச்சியான ஒரு காரியத்தை செய்தார் அவர் குஷ்டரோகிகளை தொட்டார் ஒரு குஷ்டரோகி அவரிடம் வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் என்றான் ஏசு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று பதில் அளித்தார் உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது அந்த தருணம் ஆழ்ந்த அர்த்தம் நிறைந்தது நியாய தீட்டு வெளிநோக்கி பரவியது தீட்டானதை தொடுவது ஒருவனை தீட்டுள்ளவராக்கியது அவர் சுத்திகரிப்பவரும் ஆவார் வியாதிகள் மீதும் பாவத்தின் ஆழமான கரைகள் மீதும் அதிகாரம் கொண்டவர் அவரே மேலும் இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்கும் மற்றொரு ஆழமான கருத்தும் தீட்டுள்ளவர்கள் பாளையத்திற்கு வெளியே வைக்கப்பட்டார்கள் மேலும்படி நகர வாசலுக்கு நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் நிராகரிப்பும் அவமானமும் நிறைந்த இடத்திற்கு சென்றார் தீட்டுள்ளவர்கள் சுத்திகரிக்கப்பட என்பதற்காக அவர் சாபத்தை சுமந்தார் புரம்பானவர்கள் தேவனின் குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு புறம்பானவராக நடத்தப்பட்டார் எனவே இது இன்று நம்முடன் எவ்வாறு தொடர்பு படுகிறது முதலாவதாக நாம் அந்த அடித்தளத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இயேசு ஏற்கனவே தம் மக்களை சுத்திகரித்து விட்டார் அவருடைய குமாரனாகியின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது இதன் பொருள் நமது முயற்சியினால் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதே நாம் விசுவாசத்தினால் வருகிறோம் அவருடைய இரக்கத்தினால் நாம் கழுவப்படுகிறோம் அவர் சித்தமுள்ளவரும் வல்லமையுள்ளவருமாக இருப்பதால் நாம் சுத்தமாக்கப்படுகிறோம் ஆனால் இரண்டாவதாக இந்த சுத்திகரிப்பு என்பது ஒரு கவனக்குறைவான வாழ்க்கையை உருவாக்குவதற்காக அல்ல சுத்தரிப்பு என்பது சுத்தமாக நடப்பதை உருவாக்குவதற்கானது யோவானின் அதே நிருபம் கூறுகிறது நாம் ஒளியிலே நடந்தால் அவருடைய நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை நமக்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்றும் அது கூறுகிறது எனவே புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பது மறுப்பது அல்ல அது நேர்மையாக இருப்பது அது அறிக்கை செய்வது அது மனம் திரும்புவது இருள் மீண்டும் பரவாமல் இருக்க ஒளியின் அருகிலேயே தங்கியிருப்பதுதான் அது கற்றுக்கொள்ள வேண்டும் குஷ்டரோகத்தின் தழும்பு ஒரு சிறியமாகவே தொடங்கலாம் பாவம் ஒரு சிறிய எண்ணமாக தொடங்கலாம் எனவே இன்று நாம் நம் இருதயத்தை காத்துக்கொள்கிறோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதின் இடத்தின் இன்று ஜீவஊற்று புறப்படும் என்று வேதம் கூறுகிறது பாவம் ஒரு கொள்ளை நோயாக மாறும் வரை நாம் காத்திருக்க மாட்டோம் அந்த பிரகாசமான விரைவாக தேவனிடம் கொண்டு வர வேண்டும் நாம் அதை மறைக்க கூடாது நாம் அதற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அதை நாம் பரவவிடக் கூடாது நாம் வெளிச்சத்திற்கு வந்து ரத்தத்தின் மூலம் நம்மை மீண்டும் சுத்திகரிக்கும்படி தேவனிடம் கேட்க வேண்டும் உணரும் எவருக்கும் உண்டு குஷ்டரோகி பாளையத்திற்கு வெளியே இருந்தான் ஆனால் இயேசு வெளியே சென்றார் அவர் தீட்டுள்ளவர்களை சந்தித்தார் நிராகரிக்கப்பட்டவர்களை அவர் தொட்டார் பிரிக்கப்பட்டவர்களை அவர் மீட்டு சேர்த்தார் அதுதான் அவருடைய இருதயம் எனவே உங்கள் இருதயம் தூரமாக இருப்பதாக உணர்ந்தால் அதற்கான செய்தி வெளியே இரு என்பதல்ல இயேசுவிடம் வா என்பதே அந்த செய்தி அவர் சித்தமுள்ளவர் அவர் வல்லமையுள்ளவர் அவர் சுத்திகரிக்கிறார் அவர் மீட்டு சேர்க்கிறார் அவர் உங்களை மீண்டும் ஐக்கியத்திற்குள் கொண்டு வருகிறார் எனவே இந்த காளி வெளிச்சம் ஒரே நேரத்தில் உங்கள் உள்ளத்தை ஊடுருவி குணமாக்கட்டும் பாவம் சிறியலவீனமானவர் அல்ல அவர் சுத்திகரிக்கிறார் அவர் மீட்டு சேர்க்கிறார் அவர் நம்மை அருகில் கொண்டு வருகிறார் அவர் நம்மை சுத்திகரித்திருப்பதால் நாம் சுத்தமாக நிலைத்திருக்க தீர்மானிக்க வேண்டும் வெளிச்சத்தில் நடப்பதும் இருதயத்தை காத்து கொள்வதும் விரைவாக அறிக்கை செய்வதும் நம் வாழ்வில் யாவே தேவனின் பரிசுமே அதற்கான வழிகள் நாளைய வெளிச்சம் வரும் வரை என்னாகமம் ஐந்தில் யாவே தேவன் குறிப்பிட்ட அடுத்த வகையான தீட்டை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் ஜபம் பிதாவாகிய யாவே தேவனே உமது மக்களை பாதுகாக்கும் உமது பரிசுத்திற்காகவும் சுத்திகரிப்பை வழங்கும் உமது இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி இருதயத்தில் பாவம் மிக சிறியதாக தொடங்கலாம் என்பதையும் அதை நாம் அலட்சியப்படுத்தினால் அது பரவிடும் என்பதையும் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் எங்களை ஆராய்ந்து பார்த்து மறைந்திருக்கும் ஒவ்வொரு கரையையும் வெளிப்படுத்தி நாங்கள் சுத்தமாகும் வரை எங்களை கழுவி அருளுங்கள் தீட்டுள்ளவர்களை தொட்டு சுத்திகரிக்கதற்காகவும் நாங்கள் உமக்கு அருகில் கொண்டு வரப்படுவதற்காக வாசலுக்கு புறம்பே பாடுபட்ட ஏசுவுக்காகவும் உமக்கு நன்றி நாங்கள் ஒளியில் நடக்கவும் எங்கள் பாவங்களை விரைவாக அறிக்கை செய்யவும் அனுதினமும் எங்கள் இருதயங்களை காத்து கொள்ளவும் நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்வதால் நாங்கள் சுத்தமாக நிலைத்திருக்கவும் எங்களுக்கு உதவி அருளுங்கள் येसुवि नाम जपिक्रोमे आमेन